போன வாரம் அதாவது மே இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரைக்கும் அமெரிக்கால கொலரோடோ மாகாணத்தில் இருக்கிற டென்வர் அப்படிங்குற நகரத்துல ஒரு சர்வதேச அஞ்சல் தலை கண்காட்சி நடந்தது உலகத்துல இருந்து எண்பத்தி மூணு பேர் இதுல பங்கேற்றுக்கிட்டோம் இந்தியா சார்பா பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேர்ல நானும் என்னோட மகனும் கூட இருந்தோம் கண்காட்சியில வந்து கலங்கரை விளக்கம் சம்பந்தமான அஞ்சல் தலைகளையும் என்னோட பையன் பட்டாம்பூச்சி பத்தின அஞ்சல் தலை போஸ்ட் கார்ட்ஸையும் வச்சிருந்தோம் எனக்கு லார்ஜ் வெல்மெயல் அப்படிங்கிற பதக்கமும் என்னோட பையனுக்கு பெரிய வெள்ளி பதக்கமும் கிடைச்சிருக்கு இது இல்லாம எங்க ரெண்டு பேர்த்துக்கு மூணு சிறப்பு பதக்கங்களும் கிடைச்சது இந்தியா சார்பா பங்கேற்றுக்கிட்ட அனைவருக்குமே உயர்ந்த பதக்கங்கள் கிடைச்சது உலக அளவுல இந்தியாவுக்கும் அஞ்சல் தொலை சேகரிக்கிறவங்களுக்கும் மிக உயரிய அந்தஸ்து கிடைச்சிருக்குன்ட்டு இந்தியாவுக்கான கண்காட்சி கமிஷனர் சொன்னது மிக சிறப்புங்க அது கூட இது ஒரு ஊக்குவிப்புன்னு கூட சொல்லலாம்